மைமைதாக நம்முடைய பிலாவாகி தேவனுடைய அளவற்ற கிருபினாலே சென்ற வாரம் முழுமையிலும் எல்லாவித ஆபத்துகளுக்கும் அறிவுகளுக்கும் விபத்துகளுக்கும் தேவனுடைய கருத்தினாலே பாதுகாக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் இந்த மனமகிழ்ச்சி நம்முடைய தேவனாகிய கருத்தரை மகிழ்ச்சியோடு ஒரு ஆராதனை செய்யும்படியாக நமக்கு நல்ல கருவிக்காக ஆண்டு வரை நாம் மைமுப்படுத்தியாக இருக்க முடியும் வெளிப்படுத்தி தரப்போ சில வேதமாக தியானிக்கிறார் சங்கீதம் முதலாவது வசனம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தை தேவனை தீர்த்தம் பண்ணுகிறது நல்லது துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது கர்த்தனை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் என்கிறது நல்லது துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று பரிசு தாவி அனைவர் தாவி தரிசனை கொண்டு எழுதி வாசகத்தை நாம் இங்கே வாசித்திருக்கிறோம் துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கின்றது யாருக்கு இன்பமாக இருக்கும் யாருக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று நாம் அறிந்து புதி சொல்கை தேவ ஜனங்கள் மகிழ்வுப்படுத்த வேண்டும் முக்கியப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பது அறிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தேவனை கீர்த்தனம் நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது அறுபத்தி சங்கீதம் முப்பது முப்பத்தி ஒன்று வாசிக்கும் பொழுது அதை குறித்து தாக்குதல் விரிவாக சொல்வதை வாசிக்கலாம் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மையப்படுத்துகிறேன் கொம்பு விரிகுளமும் உள்ள காலையறுதி பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று தாவிதி சொல்லுகின்றார் விரிகுலம் உள்ள அசைவோடுகின்ற மிருகங்களை பரிசீலித்துக் கொண்டிருந்த நாட்களிலேயும் இதோத்திர வழியை ஆண்டவர் விரும்புகிறார் என்று இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று தாவிரரசன் சொன்னதாகவே தினம் வாசிக்கின்றோம் என்றால் பிரிச்சதியானது கொடிகுளம்பும் உள்ள காலையிறதை பரிசலித்தாதபடி அருமை லட்சங்களால் இயேசு கிறிஸ்து முனை பதினாலில் மீட்கப்பட்டவர்களாக விரைவரை மையப்படுத்த கூட்டம் மையப்படுத்தக்கூடிய கூட்டமாக மாறப்பு கொண்டபடினார் அவர் தீர்த்தப்பரிசு இப்படி எழுதியிருக்கிறது நாம் இங்கே வாசித்தோம் ஏழு மணி நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மையப்படுத்துவேன் கொம்பும் விடிகுளமும் உள்ள காலையிறதை பார்க்கணும் இதுவே கர்த்தனுக்கு பிரியமாக இருக்கும் என்று நமக்கு விதமாக படிப்பு அதனால் தேவ ஜனங்கள் அதிகமாக சோத்த நிபதிகளை செலுத்த வேண்டும் கருத்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறதற்காக அந்த விதத்திருப்பமாகும் ஐம்பதாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது ிய ஆயியானதும் பொழுது என்னை மகிழமைப்படுத்துகிறான் தேவையான வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இந்த வருத்தம் எழுதுவந்தது மனிதர்களான உலகத்துக்குள்ளாக மரண வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக இருக்கின்ற மக்கள் ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டுமானால் அவர்கள் இறைவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய சோத்திர ஆராதனைக்குள்ளே கடந்து வந்து சோத்திர பணிகளை செலுத்தி தேவனை மையப்படுத்தும் பொழுது வழிகள் காண்பிக்கப்படும் என்று சொல்லி இந்த வேலை வாக்கை நமக்கு படிப்புகின்றது கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஏராளமான மக்கள் இறைவனுக்கு சோத்திர பலி செலுத்துவதில்லை நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதில் அது அது இறைவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் பலி செலுத்துகின்ற ஒரு காரியம் என்று சொல்லி பருசூத்து வேலை நமக்கு படிப்புகிறபடி நான் பலியிடுகிறவன் என்னை மகிழப்படுத்துகிறான் செலுத்தாதவர்கள் சாத்தானை மகிழப்படுத்துகிறான் என்பது குரலாக இருக்கின்றன அதனால் இரமக்களாக நாம் ஆளாவின் நேரத்தில் மாத்திரமல்ல தனி ஜபத்திலும் நம்முடைய விருப்பமெல்லாம் இறைவனை மகிழப்படுத்த வேண்டும் இறைவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்பி எப்போது நம்முடைய உதடு சோர்த்தனால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை குமல் பக்தர் சொல்லிக் கொண்டு வந்தேன் இவரையில் பதிமூன்றாம் பதினைந்தாவது இந்திய பரிசுத்தாவியார் எழுதி வைத்திருக்கிறத வாசிக்கலாம் ஆவியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் அறிஞர் சோத்திர வரியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்படும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பணி என்று சொல்லி இந்த பரிசுத்தாவியானவர் செலுகின்றார் அவருடைய நாமத்தை சுதிக்கும் உதளவில் அமர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்படுவோம் என்று சொல்லியிருக்கின்றால் நம்முடைய ஆராதனை பிதாமாகி தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஆராதனையாக இருக்கிறபடியால் அவருக்கு பரிசெலுத்தி ஆராதிக்கிற ஆராதனையாக இருக்கிறபடியால் கர்கேசு மூலமாக நம்முடைய உதளவில் சோத்திரபரியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது தொண்ணூத்தி ஐந்தாவது செங்கீதம் இரண்டாவது வசனத்திலே ஆதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தாவதி சொல்வதை வாசிப்போம் ஐந்தாம் இரண்டாவது வசனம் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கிடவோம் சன்னிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கிடவோம் என்று சொல்லி பரிசுத்தாக பாடல் ஆராதனை என்று சொல்வது தேவனை மகிழ்படுத்தி வருவது நேரம் ஆகினால் இந்த பாட்டு நேரங்களை அநேகர் தவற விடுகிறார்கள் பாட்டு நேரத்தில் அநேகர் உணர்வைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படினால் ஆர்ப்பரிப்போடு கூட இறைவனை மையப்படுத்துகிறோம் உணர்வோடு கூட ஆறாவது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேணும் சொல்லுகின்றது சுதத்திர முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து பாடகிறோம் அற நம்முடைய உள்ளத்திலே புதி உண்டாகிக் கொண்டே இருக்க குதித்தினுடைய சன்னதிக்கு உண்டாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடப்படுவோம் என்று சொல்லியிருக்கின்றபடி பாடல் ஆராதனை பாட்டினால் ஆராதித்து சோத்திரத்தினால் மெய்யப்படுத்துகிறோம் என்று சொல்லியிருப்பது போல ஆராதனை செய்வது பாடல் இருக்க சோத்திர பணிகளை செலுத்துவதான ஆராதனை மற்றவர்கள் ஜெபமும் நமக்கு போதையாக கொடுக்கப்பட்ட வேதோசனங்களும் பின்னர் திருப்பதி அவைகளெல்லாம் சாக்கிகளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆராதனை என்று சொல்வது துதி செலுத்தி பாடல் பாடுவதே கருத்திற்கு பிரியமான ஆராதனை அந்த ஆராதனையை செய்வதற்கு இரமற்ற மிகவும் மாஞ்சி உள்வர்களாக இருக்க வேண்டும் என்று விதமாக சொல்லுகிறது நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் நான்காவது வசனத்திலும் சங்கீதக்காரர் வீதமாக சொல்லுகின்றார் தமிழரசு காப்பாற்றிக் கொள்வதற்காக காடுகளிலே மலைகளிலே அலைந்து கொண்டிருந்த பொழுது அவர் இந்த சங்கீதத்தை பாடுகின்றார் பண்டிகை ஆசிரியர் ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துனியமான சத்தத்தோடு தேவாலயத்துக்குள் போய் வருவேனே இதைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளன் எனக்குள்ளேயே உருகுகிறது என்று பக் சொல்லுகின்றார் நமக்கு ஆராதனை மீறிவிட்டு என்றால் இருப்பதாக தெரியவில்லை ரொம்ப சுவையா இருந்ததனால வரல உடலுக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுனால வரல என்று சொல்லிக் கொள்கின்றோம் அவர் சொல்கிறார் என்று உள்ளம் உருகுகின்றது சத்தத்தோடு பண்டிகை ஆசிரியர் கருங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கருப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாரித்துக்கு போய்விடுவேனே மாணவர்களே இங்கே சந்தோஷப்படுத்த முடியாத அந்த உள்ளத்தை பிரியப்படுத்தும்படியாக நாம் ஆராதிக்கப்படுகின்றபடியினால் புதிப்பனே இன்றமும் ஏற்றிடமாக இருக்கிறது என்று பரிசுத்தன நமக்கு படிப்பு ரெண்டாம் சங்கீதம் மூன்றாவது வாசிக்கும் பொழுது அங்கேதான் தேவன் பிரசனமாவார் என்று தாபிகராஜர் சொல்லுகின்றார் மக்கள் வாசமாயிருக்கிற தேவரே பரிசுத்தர் என்று இங்கே தாவிபரசன் சொல்லுகின்றார் எங்கே துதி இல்லையோ அதில் தேவனுடைய மற்ற இந்துக்களை போல தேவன் தூணிலும் இருப்பார் பெருமையிலும் இருப்பார் இஸ்ரேவேலின் துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுவார் என்ன சொல்லி இருக்கின்றது போல நம்மவர்கள் நமது மத்திலே தேவன் வாசமாக வாசம் பண்ணுவதற்கு இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்தர் அப்படி இல்லாத இடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் யாராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாசம் பண்ணுவார்க்க அப்படி அல்லாத இடத்தில் அவர் வாசம் பண்ணுவதில்லை சொல்லி பரிசுத்தேவன் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றது நூற்றி பதினைந்தாவது செங்கீதம் பதினேழு பதினெட்டு வாசிக்கும் பொழுது மறித்தவர்களும் அனைவரும் கருத்தர் துதியார்கள் நாமோ இது முதல் எந்தென்றைக்கும் கருத்தனை சோத்தரிப்போம் என்று சொல்லி இங்க பரிசு தாவியானவர் சொல்லுகின்றார் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் ஆத்மாவிலே மறித்து போனவர்கள் எச்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளாதவர்கள் கருத்தரை துதிக்க மாட்டார்களாம் அப்படியே மௌனத்தில் பாதாளத்துக்குடி இளைஞர்களும் கருத்து துதிக்க மாட்டார்கள் மருத்தவர்கள் யாரும் மாதத்துக்குள் இறங்கிவிடுவார்கள் கருத்தரி நாமோ இது கருத்தரை சேர்த்தரிப்போம் எடுத்திருக்கின்றார் தேவன் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கின்றார் ஆகினால் எப்போதும் கர்த்தனை சேர்த்தரிக்க வேண்டும் என்று பரிசுத்தவை நமக்கு படிப்புகின்றது புதிகளின் தேவன் வாசமாக இருப்பார்கள் பல்வேறு பாடலை பரிசெலுத்துகின்ற நேரத்தில் ார் எங்கே பலி செலுத்தப்படுகிறதோ என்று சொல்கின்றது அதனாலும் முதடுகளின் காலையாகி சோத்திரபலியே தேவனுக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லி ஓசியா பதினாலாம் அதிகாரம் இரண்டாவது வாசிக்கலாம் அதிகாரம் வசனம் வார்த்தைகளை கொண்டு கருத்தனத்துக்கு திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரில் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவா அங்கீகரித்தலோ அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் என்று சொல்லிங்க தீர்க்க தரிசிக்கொண்டு அந்தவர் சொல்கிறார் அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள் உசிலவேலர்களாக நீக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இசைவேலில் மத்தியில் வாசம் அனுகிறப்பங்கள் தயவாய் அங்கீகரித்தனும் அப்போது நாங்கள் உதநலின் காலைகளை செலுத்துவோம் என்று எழுதியிருக்கின்றபடி செலுத்துகின்ற சோத்திரவரிகை காலை கொம்பு விதிகுளம் உள்ள காலை வெள்ளாட்டுகிறார்களை பார்க்கணும் விசேஷமானது என்று சொல்லி அரசாங்கி சொல்லியிருப்பது போல சோத்திரபதியை கருத்தில் விரும்புகிறார் கருத்தலை துணிக்கக்கூடிய வாஞ்சி உள்ள மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவிய சொல்லுகிறார் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வசிக்கின்ற பொழுது இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒன்னாடம் பலி செலுத்த வேண்டும் என்று செய்ய மாட்டோம் என்று மறக்கிறார்கள் அது பெந்தைகூசுவார்கள் நம்ம கண்ணீர் விட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இறங்கும் எங்கே இறங்கும் என்பதை அறியாதபடியினால் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பரிசுத்தாவின விஷயத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் நாம் கருத்து துதிக்கின்றபடியினாலே கருத்துடைய பிரசன மூலத்தில் இறங்கி நம்மை ஆவிக்குள்ளாக்கி அகவுகளை செய்கிறது என்பதை அறிந்திருக்கிறபடியினால் தனிச்சபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் எப்போதும் கருத்தலை துதிக்கக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆவியாக வர விரும்புகின்றார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது செங்கிலம் பனிரெண்டு முதல் பதினான்கு எைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமைனால் அவருள் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று திருச்சபையை திருத்தி விதமாக எழுதியிருக்கிறே கருத்தரை சோத்தரி துதி அவரு தாழ்ப்பாடுகளை பலப்படுத்தி உள்ளடத்தில் உள்ளார் அவருள் எல்லைகளை சமாதான உணவிலாக்கி உச்சிதமான கோதுவினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று எழுதியிருக்கின்றது போல மிதமாக திருச்செவைக்கு கடந்து வந்து கருத்தரை சோத்தரிக்கிற மக்கள் சமாதான முழுவதாக மாறுகிறார்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் உச்சிதமான கோதுமையினாலே அதாவது பலமுள்ள ஆகாரத்தினாலே போஷிக்கப்படுகிறார்கள் ஆவிக்குரிய நன்மைகளினால் போஷிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் பரிசுத்தேத நமக்கு விலக்கித் தருகின்றபடியினால் நமக்கு இந்த கிருமை கிடைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்தனம் செலுத்தமாக நமக்கு இந்த உபதேசங்களை பிற செல்லும் பொழுது அனைவருக்கு அது தப்பிதமாக தெரிகிறது கேட்காத ஒரு பிரசங்கம் கேட்காத ஒரு உபதேசம் யாருமே கைகொள்ளாத உபதேசமாக இருக்கிறது இதை எப்படி உத்த கொள்வதேகர் திணைக்கிறார்கள் தேவனை துதி அவரும் வாசலின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவரும் எல்லைகளை சமாதான உளைவிலாக்கி உச்சிதமான கோதுவினால் உன்னை திருப்தியாக்குகிறார் தாழ்பாடுகளை பலப்படுத்துகிறார் சத்துருடைய வராது தேவன் தம்முடைய பாதுகாப்பு வைத்திருக்கிறார் என்பது பொருள் நம் எரிசலே தேவனுடைய சரிதமாக தேவன் வாசி இடமாக நம் எங்கிக் கொண்டிருக்கின்றபடியினால் கருத்தரிப்படி செய்வார் என்று சொல்லுகின்றபடி இறமக்கள் எப்பொழுதும் கருத்தரை சோத்தரிக்க வேண்டுமோ அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம் என்று பரிசுத்தாபியானவர் திருமணம் பெற்றுகின்றார் கருத்தர் கொண்டிருக்கிறார் எல் என்ன செய்ய வேண்டுமாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது தேவன் ஆக வேண்டும் தேவன் இந்த உலகத்திலே பிரசன்னி தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கருத்தர் எருசலேமை கட்டிக் கொண்டிருக்கிறபடியால் எருசலேமில் வாசமாக இருக்கிறதால் எப்பொழுது அவரை துதித்தனுடைய பிரசனத்தை இறங்க செய்ய வேண்டும் என்று ஏதோ நமக்கு இப்படி படிப்பிக்கிறதுக்காக ஆண்டவர சோத்தரிப்பு நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் சொல்கிறார் கட்டுகிறார் துறத்துண்டை கூட்டி சேர்க்கிறார் எவருக்காக கூட்டிச் சேர்க்கிறார் தெரியுமா அவர் வங்கி தமக்கு சொத்துருபிகளை செலுத்த வேண்டும் என்பதற்காக துதிர் சத்தத்தை கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவந்தமுடி மந்தையிலே ஆடுகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்றபடியால் தேவனை மையப்படுத்தி அவரும் தாழ்ப்பாடுகளை தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது உன்னை சமாதனத்துக்குள்ளாக்கி உன்னை நிச்சிதமான கோதுமையினால் போஷிக்கிறார் என்று வேலை வாக்கின் சொல்கின்றபடி அந்த மேலான அனுபவங்களை கற்க நமக்கு தந்து ஆவியக்குரிய வழியிலே நம்மை பலப்படுத்தி சமாதனத்துக்குள்ளாக காத்து வருகின்றபடியினால் ஆண்டவர் எப்பொழுது சோத்தரிக்க வேண்டுமாறு கர்த்துடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம சேர்ந்து சோத்தரிக்கும் தேவனுடைய கிருவை அதிகமாக நம்ம பெருகும் என்று சொல்லுகிறோம் ஆலயத்துக்குள் வந்து சோதரித்து விட்டு கடந்து போய்விட்டோம் என்ன கிடைத்திருக்கிறது அணிகளுக்கு இருப்பில் நான் எண்ணுகின்றேன் நமக்கு அதிகமான கிருபை கிடைக்கின்றதாம் அந்த கிருவை எதற்காக பயன்படும் என்று எவரு நாளாம் அதிகாரம் பதினாறாவது சனத்தை வாசிக்கும் பொழுது இங்க பரிசுத்தாந்தமாக சொல்லுகிறார் அதெல்லாம் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருமி அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டலையை சேர கடவும் பாவமன்னிப்பாசி இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயிசியும் கிருவை அடையும் தைரியமாய் கிருவாசனம் தண்டனை சேர கிடவும் இப்ப எல்லாருக்கெல்லாம் வீட்டில் வச்சு சிரிச்சாலே பாவ மதிப்பு கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் ஆகிவிட்டது ஆனால் ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆகிவிட்டது நீதிமன்றிகள் இருபத்தி எட்டு பதினேழு வருவாசிக்கலாம் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவரோ இறக்கம் வருவான் என்று சொல்லுகிறார் பெற்றுக் கொள்ள வேண்டுமா கிருபாசன தண்டனை பெற்றுக் கொள்ள வேண்டுமா நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கருவி தைரியமாய் கிருபாசன தண்டனையை சேரக்கிறவோம் ஏற்ற சமயத்தில் சகாயிசையின் கிருபை பெரிய ஆபத்திலிருந்து காக்கப்படுகின்றோம் பெரிய வியாதிலிருந்து காக்கப்படுகின்றோம் அது எந்த நாளுமா தேவனுடைய கிருபை நம்மை காக்கிறது என்று சொல்கிறோம் ஏற்ற சமயத்தில் சகாயிசையின் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டனையை சேரக்கூடவும் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் இவர்கள் எப்படி படைத்துக் கொண்டார்கள் கடந்த ஆண்டிலே வண்டியில் ஒரு ஸ்கூல் ப்ரஸ் ஒரு ராவிலே மோதி ஏராளமான பிள்ளைகள் மறித்து போயிட்டார்கள் அநேக பிள்ளைகள் காயமாகிவிட்டார்கள் நம்முடைய சபையை சேர்ந்த இரண்டு பிள்ளைகள் அவர்களுடைய இரத்தம் என்னுடைய ஊடகங்களில் எல்லாரும் தூக்கி போய்கொண்டு வருகிறார் இந்த ரெண்டு பிள்ளை இறங்கி வருகின்றது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்ட இந்த ரெண்டு பிள்ளைகள் மாத்திரம் எப்படி இறங்கி வருகின்றது என்று கேட்டு யாருடைய பிள்ளை என்று தெரிந்து கொண்டார்கிறான் புதிய மாணவர்களே இறக்க அவர்களை காக்கின்றது கிருமையவளை தாங்குகின்றது ஏற்ற சமயத்தில் சகாயசி கிருமி தைரியமாய் கிருபாசன தண்டனையை சேர கிடலும் நாம் தேவனிடத்திலிருந்து இறக்கத்தின் கிருமையை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ அழைத்து வருகிறோம் என்பதை உணர்ந்து தேவ நாம் அவையுமாய் பயபடுத்தியோடு கூட நாட வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் வேறொரு இடம் நமக்கு இல்லை இறக்கம் கிடைப்பதற்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்வதற்கு கிருபை கிடைக்கின்றன சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசர தண்டலையை சேரக்கிடவும் தேவன் பிரசனமாகும் இடத்திலே சேரக்கிடவும் ஏவன் பேசுகின்ற இடத்திலே சேரக்கிடவும் நமக்கு படிப்புகின்றது அந்த கிருமை எப்படி பெறுகும் என்று சொல்லி நிரமம் எழுதும் பொழுதுபடிக்கு மகிமை விளங்குவதற்கு கிருபியானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பரிசு பகுதி சொல்லுகிறார் கிருமையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படி நம்ம அநேகர் வந்து சோத்திரபர்களை செலுத்தும் போது என்ன கிடைக்கிறதா தெரியுமா நிறைய கிருபிகளை அறங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த கிருவை நமக்கு ஏற்ற சமயத்திலே சதாயி செய்யும் பாதுகாப்பு அளிக்கின்றது விடுதலை கொடுக்கின்றது உன் ஆசிர்வதிக்கின்றது உன் ஆர்வம் அளிக்கின்றது சமாதானம் தருகின்றது எல்லாம் அவருடைய கிருமையே போதுவாரது கிருவினால் தான் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டபடியினால் அந்த கிருவி அடைந்து கொள்வதற்காக கிருவாசனம் வந்திருக்கிற எல்லாருமே ஆராதனைக்கு உள்ளே வந்துவிட்டால் வந்தில் ஆறு சோத்திரவர்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதிகமான சோத்திரிகர்களுக்கு அதிகமான கருவு கிடைக்கும் கொஞ்சமாக சோத்திரிக்க கொஞ்சமான கிடைக்கலாம் பெ மாண்டவரை கற்றுக்கொண்ட ஜப்பான் குடிசை தொழிலாக வைத்து நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே வீடுகளில் கொடுத்து சின்ன சின்ன கருவிகளை கொடுத்து வீட்டில் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாருமே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்களாம் பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் வீட்டில பெட்ரோல் நடத்துகிற பிள்ளைகள் காசுகள் காதபடி எல்லா பொருட்களிலும் ஒன்று அப்படி ஆயிரம் குண்டூசி அடித்தவுடனே அவருக்கு காசு என்று சொல்லி அடுத்த கவுண்டர்ல இருந்து காசு வெளியே அப்படி ஒரு மிஸ் தெருவுக்கு ரெண்டாக பெருத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு காசு வேண்டும் கொஞ்ச நேரத்தில் போய் அதை அடித்து காசு எவ்வளவு அதிகமாக அடிக்கிறார்களோ அதிகமாக காசு கிடைக்குமாம் அதுபோல தேவாலயத்துக்கு வந்து அவங்க என்ன கிடைக்கிறது என்று சொல்லி அறியாதபடி தூங்கி எழுந்து கடந்து ஆரம்பித்து இது எதை காட்டுகிறது தெரியுமா நிச்சயமாக நம்மை ஒரு காரியம் என்பது அறிவித்துக் கொள்கிறேன் இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக் கொள்ளுகிற தூண்டி கழிப்பமானால் தேடி அழகிய நமக்கு கிருமை கொடுப்பதற்கு வேறு இதுவே இடமில்லை என்பது அறிவித்துக் கொள்கிறேன் ஆகினால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சதாயிசிங் கிருமி அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கருவோம் அநேகருடையே பெருமை பெருகும்படிக்கு இதையெல்லாம் உங்கள் மூலமாக உண்டாயிற்று என்று அப்போ சொல்லி சொல்லுகிறார் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஒன்னாவது வாசிக்கிறார் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துடி எப்போதும் என் வாயில் இருக்கும் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துடி எப்போதும் வாயில் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரமல்ல சங்கடமாக இருக்கும்போதும் வியாதியாக இருக்கும்போது வறுமையாக இருக்கும்போதும் பகைவர்கள் சூழ்ந்த வருகின்ற நேரத்திலும் என்னுடைய வாயை போன்றவரை தூத்துக்கொண்டுதான் இருக்கும்போது அரசாகி தாங்கி சொல்கிறார் அந்த தொகுதியில் ஆன இவர் கிருமை பெறுகின்றது இறக்கம் கிடைக்கின்றது தேவ பிரசனம் இங்கே வருகின்றது அந்த எல்லா பிரச்சனைகளும் விடுதலை கிடைக்க அறிந்திருந்தபடியால் கருத்துன நான் எக்காலத்திலும் சொத்தரிப்பேன் அநேக வீடுகளில் குடும்ப சுபம் கூட சில நாட்கள் தான் நடக்கின்றது அதுக்கப்புறம் மாசு கடைசியாக காசு குறைய குறைய குடும்ப ஜன குறைய ஆரம்பிக்கின்றது சண்டைகள் பெருக ஆரம்பிக்கின்றது அப்படி இல்லாதபடி ஏவனுக்கு பிரியமாக இருக்கின்ற மக்களாக நாம் காணப்படுவதற்கு பொனித்துறை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கின்றது அவரை தூத்துக்கொண்டே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் புதிப்பேன் என்று சொல்லி பத்தன் பாடியிருக்கிறார் அவரை அவர் புதிய பேருக்கும் என்று செய்ததற்காக சொல்கிறார் அருமையான தேவச்சலமை இது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நெருக்கம் என்றாலும் நன்மை இருக்கும் என்பது எண்ணி எவ்வளவு நஷ்டங்கள் துன்புங்கள் வந்தாலும் நமக்கு மேன்மை உண்டாகும் என்பது எண்ணி கற்றுக்காகவேற்படும் நோக்களை துதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேதனை சொல்லுகின்றது அந்த இரட்சிகளை நாம் துதித்து துதித்து மையப்படுத்துவதே அவருக்கு ரொம்ப புரியமான ஒரு காரியம் என்று சொல்லுவதை கொண்டும் விரிகுலமும் உள்ள ஆடு இறதி பார்க்கிலும் செலுத்துவதே கருத்தருக்கு ஆதி தரிசனம் எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்ற வாசமாக இருந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த துதி அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக காணப்பட எப்பொழுது நம்மை காத்துக்கொள்வோம் வாழ்க்கையிலே ஒன்னாம் அதிகம் வாசிக்கும் பொழுது மிகுதமாக ஏதும் சொல்லுகின்றார் தலக்குள்ள போய்விட்டது அருமையான பத்து குழந்தைகள் ஒரே நாளில் சொட்டு போய்விட்டது மிகுதமாக அவர் சொன்னார் என்பதை தெளிந்திருக்கிறது நிர்வாகியா என் தாயின் கற்பத்திலிருந்து வருகிறேன் நிர்வாணியாக தாயின் கற்பத்திலிருந்து நடந்து போன பிறகு சோத்திரம் சொல்லுகின்றார் அது பக்தருடைய விருப்பமாக இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது கொடுத்தவரையை எடுத்துக் கொள்ள விரும்பினால் அதை விட்டுவிட்டு அவரை சேத்தரிப்பதுதான் சொல்கிறார் உலகத்தில் சொத்துக்களும் சுகங்களும் மனைகளும் பிள்ளைகளும் சிறப்பாக இருக்கும் பொழுது மாத்திரம் ஆண்டவரை சேத்தரிப்பதும் அதில் ஒன்று குறைந்து போனால் ஆண்டவரை அவமதிப்பதும் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல எல்லாரவை விட்டு போய்விட்டால் அத்திமரம் துணிவிடாமல் போனாலும் ஆட்டு மந்தையிலே முதலீட்டு போனாலும் தொழிலே மாடு இல்லாமல் போனாலும் பணமெட்டு போனாலும் நம் கர்த்தனை துதிக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கின்றதே அந்த சந்தோஷத்தை ஆண்டை பார்த்துக் இருக்கிறார் அதனால் பிரியமான தேவதானமே உலகத்துள்ள எல்லா நம்ம விட்டு போய்விட்ட போதிலும் என்னோடு பணிகளைய பார்க்கல கருத்தரை துதிப்பது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்பது என்று பக்கம் சொல்வது போல நம்முடைய உணர்வுகள் எல்லாம் இப்படி மாற வேண்டும் என்று தேவணி சொல்லுகிறார் என்பதை உருளவத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இரண்டு நாளாக இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வருஷங்களில வாசிக்கும் பொழுதுபாத் அரசனுடைய காலத்திலே அதற்கு இருந்து பயங்கரமான ஒரு சோதனை ஏற்பட்டது அநேக நாட்டு அரசர்கள் படையெடுத்து வந்து சேவைகளை அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த நேரத்திலேதமாக செய்தார் நிறுவியிருக்கிறது யுத்தம் செய்ய வேண்டும் என்று தெரியலும் புறப்பட்டார்கள் புறப்படுவதில் யோசனை நின்று யூதாவி எரிசுமன்குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகி கருத்தனை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கல் தரிசுகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றால் ஒரு தீர்க்கரிசு நேரத்தில் எழும்புகின்றார் எல்லார் வருத்தத்தோடு உபவாசம் படித்தங்களை தாழ்த்து செவண்டி கொண்டிருக்கின்ற பொழுது அஞ்சோரு தேவண்டி மனுஷனுக்கு தேவண்டி வார்த்தை உண்டானது இத்தனை என்னுடைய நீ பயப்படாதிருங்கள் பாடகரை நிறுத்தி துதி செலுத்திக் கொண்டிருங்கள் பகைவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு உண்டாயிருந்தது மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள் யுத்தம் செய்யாமல் பாட்டு பாடி கொண்டிருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் யுத்தம் செய்வதற்காக புறப்பட்ட நேரத்தில் தான் யோசபாத்திர அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து ஹெக்வாவின் மனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள் யோசபாத்திலிருந்து குடிகளை கேளுங்கள் ஒரு தேவனாகி கர்த்தனை நம்புங்கள் அப்போது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க பரிசுகளை நம்புகிறப்போது சித்தி பெறுவது என்றான் பின்பு அதன் ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத மருந்துகளுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருமை என்று கர்த்தரை பாடலும் பாடகரை நிறுத்தினால் என்று நிறுவனம் பாடகர் குழுவில் பாடிக்கொண்டிருந்தார்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் மத்திலே தேவன் வாசமாயிருப்பார் என்று சொல்லுகின்றனர் அங்கு தேவ பிரசனம் இறங்க ஆரம்பித்தது முதிரிகள் ஒருவரை ஒருவர் எலும்பு பண்ணிருந்தால் அவர்கள் வெட்டு விழுந்தார்கள் எல்லாரும் ஒருவர் கூட இருக்காதபடி எல்லாரும் அழிந்து போனார்கள் என்று சொல்லுவதத்தில் எழுதியிருக்கிறார் கிடைக்கிற மேன்மையலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எதிராளி ஆகியான்கள் யாரை விளங்கலாமோ வந்து கட்சி ரேசிங்கும் போலீசு மல வீசி சுட்டி கொண்டிருக்கின்றபடியினால் அந்த சாத்தானுடைய கூட்டத்திலிருந்து சாத்தானுடைய வளமையை நாம் விடுதலையாக்கிக் கொள்வதற்கு சட்டத்தை இருக்களை அழைத்து போடும் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஊட்டியில் இருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தது திருச்செதியுடைய குடும்பம் அந்த குடும்பத்துக்கு ஒரு மந்திரம் செய்திருக்கிறார் சொல்லி இருக்கிறான் எட்டு நாளைக்குள்ளாக இந்த குடும்பத்தை என்று ஊரை விட்டு நான் துரத்தாது போனால் நான் இன்னார் இல்லை என்று சொல்லி சவால் விட்டானா அதை பலரும் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக செலித்துக் கொண்டே குடும்பத்தில் உள்ள சகோதரிக்கு உபவாசம் இருந்து செதிக்க வேண்டும் என்று எழுது உண்டாயிருக்கிறது பதிலில் உபவாசம் இருந்து எழுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிகமாக பனிரெண்டு மணிக்கு வீட்டு வாசலை நோக்கிய வந்து கொண்டிருக்கிறதாகவும் இங்கிருந்து ஒரு அச்சரிப்போய் அவனை சுட்டி வைக்கிறதாகவும் தரம் கண்டிருக்கின்றது அந்த நாட்டிலே அந்த மந்திரவாதம் செய்து கொண்டிருந்தவர்களுடைய இரண்டு கிட்னி பெயிலியராகி இப்பொழுது மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான் என்று நம்ம படுத்து உறங்கிட்டு இருக்கிற சூழல நம்ம சோத்திருந்த செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா அதிநாயகமாக யோசபார்த்தை எதிர்த்து படைகள் வந்திருந்த போதிலும் கற்கள் சொன்ன ஆலோசனை தெரியுமா கருத்தரை துதித்து பாடுவதற்காக பாடல்களின் நெருக்கு இங்கிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அளிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எழுப்பினாலும் எவ்வளவு பெரிய மந்திரவாதிகள் திட்டமிட்டு மந்திரம் செய்தாலும் நாம் செய்ய வேண்டியது இறைவழி திதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இன்று ஊழிய காலத்திலே இந்த ஊழிய எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதோ அங்குகளாமல் அழித்து வருவதற்கு அநேக மந்திரவாதிகள் இப்போ அவர்கள் யாரும் அங்கு இல்லை என்பது அறிவித்துக் கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் நாங்கள் மகிழ்ச்சி புறத்திலே முதல் முதலாவது ஊழித்த ஆரம்பித்த காலத்திலே ஊரில் தளத்தை எதிர்ப்பு உண்டாகி இருப்பது இது சொந்த அண்ணன்மார் இரண்டு பேரும் கூட ஈரோடு முடிச்சு என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நாங்கள் வீட்டில் ராத்திரி தங்கி கிடைக்க முடியாத சூழல் உருவாகி இருப்பது உடனே சண்டைக்கு வந்து வருஷமாக நாங்கள் காட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்து இரவு முழுவதும் இப்படி திருத்துக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆகியவர் பலமாக எங்களுக்கு கிரிவு கொண்டிருந்தார் பயங்கரமான அந்நீவாசல் உண்டாகி ஊரில் உள்ளவர்களுக்கு அதிகமான ஜனங்கள் ஐம்பது பேர் சட்டம் ஒழுங்கு சட்டம் உண்டாக இருக்கிறது வரலாறு அருவகம் தூக்கிக் கொண்டு நாங்கள் தங்கியிருந்த அந்த இடத்துல ஒரு போப்பு கொடு நாங்கள் சுற்றி வந்திருக்கிறார்கள் வெளிநிலை ஆரோக்கியார்கள் அவர்கள் துரத்திவிட வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் தெரிந்திருக்கிறது துரத்த முடியாது சட்ட சண்டை போட்டு வருட்ட முடியாது அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறார்கள் மந்திரவாதிகளை வைத்து வேலை செய்யலாம் என்று சொல்லி அப்போ ஒரு மந்திரவாதி இருந்தார் அவரிடத்தை சொல்லி ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் நாங்கள் மறுநாள் அந்த காட்டிலே திரித்துக் பொழுது அங்கே ஒரு சக்தி காலிலே சலங்கை கட்டி கொண்டு சுற்றி வந்து கொண்டே இருந்தது அமாவாசை நாங்கள் திருத்திக் கொண்டிருக்கிறோம் மிகுந்த குச்சிருத்த மாத்திரங்கள் ஆண்டவர் சொன்னார் இப்படி மந்திரவாதி ஆதி அளித்திருக்கிறான் வீட்டில் போய் எல்லாரும் செலுத்திக் கொண்டிருக்க சொல்லு மந்திரவாதி சீக்கிரமாக நாட்டை விட்டு செல்வான் என்று சொன்னார் இரண்டாவது உலகத்திற்கு அந்த கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரியுடைய காலையில களத்தில் குளிப்பதற்காக சென்றிருந்த பொழுது நம் ஊர்ல மந்திரவாதி சுட்டு போட்டாலுமே தெரியுமா என்று கேட்டதாம கேள்விப்பட்டேன் என்று சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப சென்றிருப்பார் என்று சொல்லி கேட்டார் அவர் அது அவருக்கும் தெரியும் சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் என்று அன்றிருந்து அவர்கள் மட்டும் பேச மாட்டேன் அம்மையத்தை தெரியும் போது அப்படின்னு சொல்லி ஏன் தெரியுமா வல்லமை உலகத்தை அசைக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறது மக்களை அழிப்பதற்காக அம்மா மக்களும் அனைவரும் கூட்டம் போதிலும் இவர்கள் செய்தது ஒரே ஒரு காரியம் கருத்தரை பாடுவதற்கு பாடகர் ஆகினால் பிரியமானது நம்முடைய ஆராதனை நேரங்கள் பாடல் நேரங்கள் எல்லாம் மிகவும் பயபத்து விரும்புகின்றார் இன்பமாக தாடி ஆண்டவரே சோசரியுங்கள் உங்களை பகைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரும் இடமாறிச் செல்வார்கள் எல்லையினால் மனம் திரும்பி உங்களோட கர்த்தகத்துக்கு வருவார்கள் ஆகினால் செய்ய வேண்டிய ஒரு காரியமானது பாட வேண்டுமா ஒன்று தேர்தல் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது தெளிந்த புத்தியாக இருங்கள் உறங்கிக் கொண்டிருக்காதீர்கள் என்பது பொருள் எதிராளியாகிட்டு சாசானவன் கர்ச்சிக்கர சிங்கம் எவனை விளங்கலாமோ என்று மகிழ்ச்சியடி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் யாரை உலகத்தில் அவருவதற்காக விட்டு விலை செய்ய வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியடி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் ஆகினாலே தெளிந்த புத்தியாக இருந்து விழித்திருங்கள் என்று பரிசுத்தேதம் கற்றுத்தருகின்றன வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அசதியாக ஆகிவிடாத எதிராய் சுத்திக் கொண்டிருக்கின்றால் ரொம்ப ஒழிப்புள்ளவர்களாகபடி எப்போது பணி செய்து கொண்டிருக்கும்போது கடமை செய்து கொண்டிருக்கும்போது தீர்த்துக் கொண்டே கடமைகளை செய்து கொண்டிருங்கள் அப்போது சாத்தானம் ஓடி போவான் என்பதை உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற அப்போது சில நடிகை பதினாறரை மணி ஆறு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசங்கள் நடரா அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாற்றி வைத்தான் தலைவன் காக்கிற காவலாளர் இவர்களை இப்படி அடித்து கால்களை தொழுமரத்திலே மாட்டி கைதாரர்களால் விலங்கிடப்பட்டு வெளியே தப்பி போகக்கூடாதுபடி வைக்க வேண்டும் என்று கட்டளை பெற்று இவர்களை கால்களை தொழுமரத்திலே மாற்றி வைத்தால் நிர்வாகியிலே பவுலி சீனா பண்ணி பாடினார்கள் யாரளை விடுதலாக்கவே முடியாது அந்த நாட்டில் பிரதமர்கள் அதிகாரிகள் யாரும் சேர்ந்து அமைத்து விட்டார்கள் அவர் ஊழியத்தை தான் சொன்னார் எந்த தவறு செய்யவில்லை இப்போது சிறச்சாலைக்குள்ளே தண்டனை பெற்று உள்ளார்கள் அவர்கள் வருத்தமடைந்திருக்கலாம் ஆண்டோடு குறை கூறி இருக்கலாம் உடனே இப்படி தெரிஞ்சா ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேனே புரியமான தேவகாரமே சொகுசான ஒரு வாழ்க்கை சொல்வதற்காக நம்ம இணைவிடத்தில் வரவில்லை நம்முடைய வாழ்க்கை இனிதான் மலரப் போகின்றது அதை அடைந்து கொள்வதற்கு இப்பொழுது சீனாவும் பெரிய உனிக்கார்கள் மரித்தோற உயர்த்திக்கின்றவர்கள் அசுத்தாண்ட வல்லமைகளை கட்டுகின்றவர்கள் பேருடைய சத்தியத்திற்கு எதிர்கொண்டவர்களை கூறுதலாக்குகின்ற வல்லமை பெற்றவர்கள் இப்பொழுது அடிக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை கொண்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கால்கள் மாட்டி கால் உரிய அளவுக்கு கட்டைகளை மாட்டிப் போட்டிருக்கின்றது கலைகளாக கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது பனிரெண்டாம் மணி நேரம் பனிரெண்டு மணி நடுராத்திரியிலே பிரியமான மக்கள் யாரும் நடுராத்திரியில் கருத்தரை துவைத்திருக்கிறார்கள் நமக்கு விஜய் காலம் இருக்கிறதுக்கு வேதனையாக இருக்குது எல்லாரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த வேலை செய்வதற்கான பலனும் கிருமையில் கனாடத்தில் கிடைக்க வேண்டுமானால் கருத்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறோம் அதிகாலையிலே நம்மளுக்கு கருத்துரை துதிக்கும் பொழுது கற்பதை சிநேகிக்கிறோம் என்று சொல்லுகிறேன் சொல்கிறோம் என்னை யானும் அதிகாலையில் என்னை தேடுகிறத கண்டடைவார்கள் காலையில் நாம் கடவுளை தேடவில்லை என்று சொன்னால் அந்த கடவுளைக்கு மறந்து விட்டுவோம் என்று பொருளாகிவிடுகிறோம் வேறு வேலையை சிணைக்கிறோம் மனிதரை சிணைக்கிறோம் கடவுளை சு மறந்துவிட்டோம் என்று சொன்னு பாதுகாப்பட குறையும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கருத்தரில் திணித்து பாடினார்கள் பாடின பாடலை கெட்டுக் கொண்டிருந்து பக்கத்தை செய்து எல்லாரும் கேட்டுக்கொண்டு அதில் அடித்து ரத்த காய்களில் கைகளில் விலங்களை மாற்றி உள்ளே அனைத்து வித்திருக்கிறது இவர்கள் எப்படி பாட முடிந்தது இந்த மனதில் எப்படி வருகின்றது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அடுத்தவசனம் கடலிலே சிறைச்சாலின் அஸ்டிபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது கடுவிலே கட்டுகளும் கலந்து போய் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டாலும் துடித்து பாடினவுடன் என்று யார் இருந்தால் தெரியுமா உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் அங்கே பிரசன்னாக்கிவிட்டாரா மற்ற விரும்புகிறார் பூமி அசைமொழியாக சரிவிழை சிறைச்சாலின் அசைவியாக கூர்வி மிகவும் அந்த இருந்தது உடனே கதமரெல்லாம் பெற உள்ளது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று உடைத்து திறந்தாச்சு எல்லா கைதிகளும் ஓடிட்டாங்க அதனால நம்ம இல்ல நாளைக்கு அதிகாரிகள் குடும்பத்தை கொண்டு அதற்கு முன்பு என் நாம் தற்கொலை செய்து கொண்டால் குடும்பத்திற்காவது பாதுகாப்பு கிடைக்கும் என்று தற்கொலை செய்ய நினைத்தார் அப்பட்டியத்தை சத்தமிட்டு நீ உனக்கு கருதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றால் இருட்டறைக்குள் பவுல் சொல்லுகின்ற இதை கெடுத்துக் கொள்ளாது இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஊரடிலிருந்து தலைவடைந்து பாதத்தில் இருந்து பகிர்ந்து ஆண்டவன் எச்சரிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அளிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் நம்மை நாட்டை விட்டு சுரத்த வேண்டும் என்று நமக்கு தண்டனை சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களிடம் கற்பரித்து விட்டு பாட வேண்டும் அவர் இந்தியாவில் முழுமையிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்து கொண்டிருப்போமானால் கட்டகள் பாதி தெரிய நேரத்தில் எல்லாரும் மராட்டியர்கள் குஜராத்தியர்கள் எல்லாரும் இந்துக்கள் நாங்கள் பண்ணுகின்ற நேரத்தில் அவர்கள் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு கலந்து கொள்வார்கள் இதற்காக கலந்து கொள்ள பிள்ளைகளுக்கு மருத்துவமனைக்கு சொன்னதன ரொம்ப பலவரமா இருக்கும் பிள்ளைங்கள அழந்திருக்க முடியாத போவாங்க சொன்னார்கள் இல்ல நம்ம திருமணம் சுகமாயிட வேண்டியமா சொன்னோம் அவர்களும்பத்தில் கலந்து கொள்வார்கள் இப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் நம்முடைய வீட்டில் என்ன இந்த ஆண்டு மணி தகுதியை ஆரம்பித்து பார்த்து இந்த ஆராதனை செய்யலாம் நிறுத்திவிட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் பொழுது மக்களுடைய கட்சிகள் எல்லாம் சாப்பாடு வல்லவர்களெல்லாம் அழிந்து அவர்கள் தேவனை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் என்பதை சொல்லிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன் எல்லா வீட்டுக்கு முன்னாலும் ஒரு கூட ஒரு துளசியை நட்டு அதற்கு காலம் தண்ணீர் ஊற்றுவார்கள் குடும்ப பெண்கள் காலிலே ஒரு சென்பை பூசிக்கொண்டு அதில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு செடிக்கு ஊற்ற வேண்டும் அவர்தான் குடும்ப பெண் சரி சொல்வார்கள் வாயு பிள்ளைகளாக இருந்தாலும் மருந்தவராக இருந்தாலும் செய்யாது போனால் குடும்பத்திற்கு ஆகாதவர்கள் என்று சொல்லி சொல்வார்கள் அப்படி மீமேத்து வைத்திருக்கிறார்கள் நான் அப்படி நாசிகனாக இருந்த காலத்தில் அந்த இடத்துல கூறியிருக்கேன் இந்த காலையில் வேலைக்கு வெளியே பெறப்படும் போது இவர்கள் நான் தண்ணீர் பார்த்தவன நான் வந்து கண்டலாற்றே அப்படி ஒரு காலம் இருந்து வீட்டிலே அச்சுவிதமாக இறங்குகின்றது எல்லாம் இல்லாமல் சலுகிறதை மீண்டும் பார்த்தவன் கண்டமாந்து நாம் இந்த புல்லுக்கு தண்ணீர் விடுக்கின்றோமே அவர் மெய்வாய் அவர் மத்திய அரசு காண்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பல நாட்கள் ஒரு போதை கூட மறந்து இருப்பதில்லை சிறைச்சாலைக்குள்ளே அடிபட்டு கடந்த பொழுது உடனே கத்திரை தூத்து பாடின பாடல்களே கர்த்து வாழமை இடங்குகிறது சிறைச்சாலை அசைந்தது அவரை வெளியவர் என்ன செய்ய வேண்டும் என்ற கலவரத்தை இப்படி உள்ள நாட்டில் அடுத்தவர்கள் நம்மளால் என்ன செய்ய வேண்டும் என்று கற்பனை தூத்து பாட வேண்டும் வாக்காளமானாலும் பகல் வழியானார் என்றாலும் இந்த காலத்தில் நான் கற்பனை செய்யப்பேன் கற்பனை துடிக்கு திருவற்றின் இருக்கிறது ஆகையினால் தாவித பகுதிகளும் தாழ்ந்து போனார் என்று வீரமாக கர்த்தரவனோடு கர்த்தரி புதுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவே என்று வேப்பினை தந்திருக்கிறவருமான புரியுமா அந்த ராத்திரியாலை தலைவரும் அவர் வீட்டாரும் ஞானசியமாக பெற்றுக் கொண்டார் என்று நான் என்று ார்கள்த்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினார் அவனும் அவனுடைய அனைவருடனே ஞானஸ்தானத்தில் நம்ம பகுதி சின்னவர்களும் நமது மூலமாக ஆதியான திருவண்ணூர் ஆரம்பத்தில் நமக்கு பிரதமமாக எந்த பெரிய வல்லமையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மந்திரவாதிகள் இருந்து இருந்தாலும் அந்த வல்லமைகள் அழைத்துக் கூடிய இரவனுடைய வல்லமை போதுமானதாக இருக்கின்றது அந்த வல்லமீன மண்டலத்திலிருந்து புறப்படுவதற்கு நாம் கருத்தலை துடித்திருந்தது என்று நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இன்றைக்கு எல்லாத்தை வாசிக்கும் பொழுது யார் கருத்தளை என்று தீர்க்கப்படுத்திக் கொண்டு சொல்லியிருக்கிற வாசிக்கலாம் இந்த தினத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்களின் புதிய சொல்லி ஒருவர் எல்லாரும் சொல்ல மாட்டாதியிருக்கிறோம் உருவாக்கி இருக்கின்றார் யார் தடுத்தாலும் அவர்கள் திணிப்பார்கள் குடும்பத்தில வழக்கமாக குடும்பத்தையும் பண்ணுகின்ற குடும்பம் நமது விசுவாச குடும்பம் அந்த அக்கா பயின்ற விடுமறு நாட்கள் இந்த சுற்றி விட்டு வந்து இந்த பையனோடு கூட கோயிலுக்கு வருவா ஜபத்திலும் கலந்து கொள்வான் இதுல சோத்திரம் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்கணும் சின்ன பையன் தான் படிக்கிற பையன் அவருனால அண்ணன் கிட்ட சொல்லிருக்கிற சோத்திரம் பண்றது எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கா சோத்திரம் சொல்லாது வேதனையா இருக்க தெரியுமா அது இருக்க முடியாத சோத்திரம் சொல்லுங்க இடத்துல சால்தான் முடியாது என்பது சொல்லிக் கொள்ளுங்கள் அதனால சுவாசுக்கு கிறிஸ்துவ மதத்துக்களை புரிந்து சோத்திரெல்லாம் சொல்ல வேண்டாம் நிறுத்தி வைத்திருக்கணும் மதத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் நாலு சேட்டை காரணம் மாறிவிட்டது என்பதற்காக நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால் புதிய மாணவர்களே பெரிய இருக்காலும் சோதனை வந்தாலும் அவர்களில் மீட்டெடுத்திருப்பது அவரை துதிப்பதற்காக என்பதை எண்ணி தரத்தை துடிக்க வேண்டும் என்பதை பதினெட்டாவது ஆசைக்கும் பொழுது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சிருஷிக்கப்படும் ஜனம் கருத்தனை துதிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சிருஷ்டிக்கப்படக்கூடிய ஜனம் உலகத்திலே ஆவாமல் சிருஷித்தார் அதிலிருந்து எல்லாரும் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் கருத்தனைப்பதற்காக ஒரு கூட்டத்தை சிர்சிக்க போகிறார் சிவசிக்கப்படும் புதிய சிறுசைகளாக மாற்றப்படக்கூடிய கருத்தரை துதிப்பாங்க ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது பவுனடியார்கள் எழுதும் பொழுது பதினேழு இப்படி இருக்கிறவன் கருத்து கொண்டிருந்தால் புது சிறிசையாக இருக்கிறான் பழைய ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயிலும் சிரிசிக்கப்படும் ஜனம் கற்பனை துடிக்கும் என்று உலக வாயிலுக்கு உலக அசுத்திருந்து வேறுபடுத்து கடவுளுக்கு புதிய சிறுச்சுக்காக மாற்றி இருக்கிற வாயிலும் கற்பனை துடிக்கிற புது காணப்படும் என்று சொல்லுவோம் நான் துதித்து அதிகமாக துடிக்க வேண்டுமா எப்போது கற்பனை துணிக்க வேண்டுமா எந்த காலத்திலும் கற்பனை துணிக்க வேண்டும் என்று வேண்டும் கவலையான நேரமானாலுமே கண்ணீராக நேரமா இருந்தாரும் வீட்டிலே மரணம் சந்தித்து இருந்தாலும் கருத்துரைக்கும் கருத்து கொடுத்தார் கற்பத்தி ஆழமான ஒரு நிலைமை தெரிந்த நிச்சயமாக நம்ம அதை செய்வது கஷ்டமான ஒரு காரியம்தான் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா கூட கோயிலுக்கு வர நிறுத்திடுறாங்க கொஞ்சாவளி அவளைதான் கோயிலில் பேச மாட்டாங்க மதிக்கிறது சொத்தரும் அதாவது நான் கற்பனை திடிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒழியிலும் கற்பனையை திணிக்க வேண்டும் என்பது அந்த சுரங்கத்தில் மரிசித்துக் கொண்டது ஒரு சின்ன மாநிலம் இன்னும் ரொம்ப ஏழையான குடும்பத்தினர் சிறந்த அளித்து ஆட்களோடு போய்கொண்டு குறைந்த சண்டம் தான் பார்த்தாலும் கருத்தருக்கு போட்டது கருத்தருக்கு போத்தரும் சொல்லிட்டு போவோம் சாப்பாடு எல்லாரும் என்ன சாப்பாடு கொண்டு போன மத்திய அமைச்சு அம்மா ஒரு கட்டிச்சேர் ஒரு புத்தகத்திற்கு கொஞ்சம் சம்பளம் பெரிய குடும்பம் வருமானம் போதாது அதனால சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு தொழில கட்டி கட்டிச்சோடு கட்டி கொடுங்க அந்த காலத்துல வயல இருக்க போறவங்களாம் கட்டி சேர் கட்டி அந்த மாதிரி கட்டிச்சோர் கட்டிதான் தூங்க போடுறதுக்கு தூங்க போடுவாங்க தோற்றுற தோப்படுற சொல்லுவேன் அந்த மீசின் வாங்கி தரக்கூடாதான் அதுக்கும் சோப்படுங்க வாங்கி தராம இருந்ததுக்காக சோப்படுறதுன்னு சொன்னாங்க இறங்கிட்டாலே இவனு இறங்கனா இவனுக்கு ஒரு ஆணி கட்டிச்சோர தொங்க போடுவான் போயிட்டான் ஒரு நாய் சின்ன கெட்டிச்சோர தூக்கிட்டு போயிட்டது நாயத்துக்கு போனான்னு தெரியுமா குரங்கு முடிந்து விழுந்து எல்லாரும் சக்தி போனார்கள் நாம் சோத்திருக்கிறதுனால பல நம்ப பரிஹாசம் பண்ணலாம் என்ன கண்டார்கள் என்று சொல்லலாம் கோப்புரமணி வரவை நீங்கவில்லை என்று சொல்லி நிரூபிக்கிறார் ஆலை வழிபாடுகளை குறைத்துக் கொள்ளாதி கருத்தர் நமது மக்களை பிரசனமாக அதனால் அருமையான தேவையான கருத்துரை திவித்து பாடின பழுது திரைச்சாலின் கட்டடங்களை அசைந்தது என்று சொல்லுகிறோம் அப்படியெல்லாம் இந்தியா அசைக்கப்பட வேண்டுமெனால் இந்தியாவுள்ள மக்களும் அவர் சமத்தாவுடைய விடுதலை ஆகி கற்ப வேண்டும் என்று சொன்னால் ஆறு சோத்திரவர்களை தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் செலுகிறதற்காக செலுத்திக்கப்படக்கூடிய ஜரம் கர்த்தனை திணிக்கும் திணிக்காமல் இந்துட்டு போகட்டும் நாம் கற்பையா புரியப்படுகிறார் பொதுப்பெரிய தான் இருக்கின்றது அரசுராஜி தாங்குது தன்னுடைய அங்கீகாரத்தில் சாலைபோனுக்கு ஆலயம் கட்டுவதற்காக ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆலயம் கட்டுவதை நிறுத்த வேண்டும் ஆசாரிகள் நிறுத்த வேண்டும் என்று சில ஒழுங்குகளை எல்லாம் வைத்தார் என்று வாசிக்கிற ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்து மாறுபத்தனங்களையும் வாசிக்கலாம் நாலாயிரம் பேர் வாசலை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் துதிர் செய்கிறதற்கு தான் பண்ணி வைத்த கீத வாசியங்களால் நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தாவித சொன்னார் என்று எழுதியிருக்கின்றது தேவாலயத்திலே கர்த்தரை பாடுவதற்கு நாலாயிரம் பேர்கள் முறைமுறையாக மாறி மாறி குடிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் தேடி தோண்டி இருபத்தி நான்கு மணி நேரம் கருத்தில் பாடுகிற சட்டம் தேவாலயத்தை அரசு நாகி தாங்கி செய்திருந்தார் அவர் புதிய அறிவை வெற்றிகளை வாழ்க்கைகளை உயர்வலை அறிந்திருந்தவரியால் எப்படி ஆலயத்தில் எழுந்து செய்திருந்தார் என்று அப்படிப்பட்ட எழுந்துகள் செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையிலே குடும்பத்திலே வீடுகளிலேயும் உலகத்தில் மத்திலேயே சொல்லுகிறது மத்தியில் அல்ல இஸ்ரோனின் துடிதல் மக்களுடைய துடிதல் மத்திலே அப்படிப்பட்டவர்கள் அவரை புரியப்படுத்துகின்ற மக்களை அவரை வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்துகின்ற மக்களை ஆண்டரப்படுத்தி அழைக்க மாட்டார் பெரியமான விலை ரூபவனியை பார்க்க வேண்டும் என்று நவாட்சியை குறித்து அவர் சொல்ல வேண்டுமானால் எப்போது அவரை தீர்த்துக் கொண்டே இருப்பார் என்று அடைய வேண்டும் என்று அவனோடு கூட காத்துக் கொண்டிருக்கின்றார் கருத்தரை தீவிக்கின்றது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இந்தியாலும் நான் துடிப்பு நிறுத்தின பர்த்தனை போல கருத்திரை தீர்த்து வார்த்தைகளை ஆ சரி பதாச்சே